காலை நேரத்தில் ஒரு பையன் அவனுடைய பாடசாலைக்கு போய்கிட்டு இருந்தான் அவன் பாடசாலைக்கு போற வழியில்தான் அந்த நாட்டு அரசனுடைய அரண்மனை தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தை இந்த பையன் பார்த்துட்டே போறான் அந்த தோட்டத்துல ஒரு அழகான மாமரம் இருக்கு இந்த மாமரத்துல நிறைய மாங்காய் இருக்குது இந்த மாங்காயை பார்த்த உடனே அந்த பையனுக்கு மேக்குல ஏச்சு உறிடுச்சு